ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பிலே ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் ஆத்மநிவேதனம் அப்படின்னு ஒரு பக்தியை காண்பிக்கிறார் ஆத்மனிவேதனம் அப்படின்னா நம் சர்வஸ்வத்தையும் பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணுறது அது உயர்ந்த பக்தி அதுதான் நமக்கு ஒரு பந்தத்தை உண்டு பண்ணாது இந்த ஆத்மநிவேதனம் அப்படிங்கிற பக்தியை தான் நமக்கு கீதையில் பகவான் சொல்கிறார் பன்னெண்டாவது அத்தியாயத்திற்கு பக்தி யோகா அத்தியாயம் அப்படின்னு பேர் இந்த பக்தி யோகத்தை நமக்கு காண்பிக்கிறார் பக்தின என்ன இந்த பக்தியை எப்படி நாம் செய்யணும் அப்படிங்கிறத பன்னெண்டாவது அத்தியாயத்திலே भगवान சொல்கிற பொழுது மையாவேஷ்ய மனோ ஏமாம் நித்தியுக்தா உபாசதே ஸ்ர்தயா பரஜோபேதாஸ்தேமே யுக்ததமா மதாக அப்படின்னு பகவான் சொல்கிறார் அதாவது மனதை எப்பொழுதும் என்னிடத்திலே வைத்து நித்தியயுக்தாக உபாசத்தே எப்பொழுதும் என்னையே நினச்சிட்டுருக்கணும் எதை செய்தாலும் எனக்காகவே செய்கிறதுன்னு வரணும் அப்படின்னு சொல்கிற நித்தியயுக்தாக மதர்த்த கர்மானுஷ்டானாதினா மன்னிஷ்டா சந்தா அப்படின்னு சொல்கிற எப்பொழுதும் எந்த கர்மாவை செய்தாலும் ஈஸ்வரார்ப்பணம் அஸ்தூன்னு என்னிடத்துல அர்ப்பணம் பண்ணி கர்மாவை செய்யணும் ஸ்ரத்தையா பரஜோபேதாக ஸ்ரத்தையோடு கூட செய்யணும் ஸ்ரத்தையோடுன்னா ஆஸ்திக்கு புத்தியாக பண்ணணும் பகவானுடைய உத்தரவு இதெல்லாம் வேதம் நம்முடைய மகர்ஷிகள் பண்ணின ஸ்மிருதிகள் இவைகள்லாம் பகவானுடைய உத்தரவு இதை பகவான் சொன்னதற்காக நாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளவனுக்கு ஸ்ரத்தாவான் அப்படின்னு பேர் அந்த ஸ்ரத்தையோடு கூட செய்யணும் கர்மாக்களை அப்படின்னு பகவான் சொல்கிறார் கீதையில் அப்படி எல்லாத்தையும் பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணணும் என்னிடத்தில் உள்ள அவ்வளவு வஸ்துக்களும் பகவானை சேர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் வரணும் எல்லாம் ஈஸ்வரனை சேர்ந்தது என்னோடது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்கு வரணும் அது ரொம்ப அபியாசத்தினாலே தான் வரும் வாயால் சொல்லிடலாம் இது எல்லாமே ஈஸ்வரனை சேர்ந்தது அப்படின்னு வாக்குனால் நாம் சொல்லுவோமே வழிய நம்முடைய மனது இந்த வீடு என்னுடையது பேங்க்கில் உள்ள பணம் என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது இருக்கப்படாது அப்படின்னு பகவான் சொல்கிற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது அப்படி யார் இருக்கானோ தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யுசம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்தா மையாவேஷிதேத்தசாம் அப்படி யார் இருக்கானோ அவனுடைய மிருத்யுசம்சார சாகரம் இருக்கே இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரம் இதிலிருந்து நான் அவனை உத்தானம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்ற ஆனால் அந்த எண்ணம் அப்படி சுலபமாக வந்துடுமா அப்படி வராது அந்த அளவுக்கு உன்னால முடியல அப்படின்னா அதச்சித்தம் சமாதாத்தம் நசக்னோஷி மயிஸ்திரம் அப்படி உனக்கு அனைத்தும் ஈஸ்வரனோடது அப்படின்னு விட்டுட்டு உன்னால இருக்க முடியலன்னா மதர்த்தமபி கர்மானி குருவன் சித்தி மவாப்சியசி அபியாசே பியசமர்த்தோசி மத்கர்ம பரமோபவா மதர்த்தமபி கர்மானி குருவன் சித்திம் அவாப்சியசி அப்படின்னு சொல்கிற அந்த அளவுக்கு உனக்கு ஒரு அபியாசம் இல்லை ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னா நீ செய்யக்கூடிய கர்மாக்கள் பூரா எனக்காகவே செய்துடு அப்படின்னு சொல்கிற மதர்த்தமபி கர்மானி குருவன் சித்தி மவாப்சி எனக்குன்னு உள்ள கர்மாவை நீ செய்து இந்த சித்தியை நீ அடைஞ்சுடலாம் அது பெரிய சித்தின்னு பேர் மோக்ஷத்தை அடையிறதுங்கிறது சாமானிய விஷயமா பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான் மாம் பிரபஞ்சதே அப்படிங்கிறார் பகவான் பல ஜென்மக்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படி சுத்தி சுத்தி வரக்கூடியதுதான் மோக்ஷங்கிறது அவ்வளவு கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது அதற்கு சித்தின்னு பேர் அப்படி அந்த சித்தியை அடையறத்துக்கு நீ ரொம்ப அபியாசம் பண்ணணும் பழக்கப்படுத்திக்கணும் அதைதத பசக்தோசி கருத்தும் மத்தியோகமாசிரிதா சர்வகர்ம பலத்தியாகம் தத்குரு யதாத்மவானு அப்படின்னு பகவான் சொல்லிட்டு வர்ற வரிசையில என்ன சொல்றார் நீ ஒன்னும் பெருசா அது எங்கேயோ இருக்குது அப்படின்னு பெருசாக நினச்சி மலைச்சு போயிடாத காலம்பரை எழுந்ததிலிருந்து ராத்திரி செய்ய வேண்டிய கர்மாக்கள் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அது சொன்னபடி நீ உன்னுடைய கடமைகளை நீ செய் பிறகு கடைசியில் ஈஸ்வரார்ப்பண வஸ்தூன்னு என்னிடத்துல அவ்வளவையும் அர்ப்பணம் பண்ணு அதை பண்ணிட்டால் போதும் நீ பெரிசா வேறு எதற்கும் நீ போக வேண்டாம் அதை நீ தொடர்ந்து செய்துன்னு வந்தாலே சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருடனிஷா மையர்பித மனோபுத்திஹி யோமத் பக்த நீ அதை செய்துன்னு வந்தாலே உனக்கு அனைத்தும் நாம் ஈஸ்வரனுக்காக செய்கிறோம் ஈஸ்வர்ப்பணமாக செய்கிறோம் என்கிற எண்ணம் உனக்கு மனதில் நிறைஞ்சு இருக்கும் சந்துஷ்டியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் என்ன கடமையை பூரா செய்தவனாச்சு கடமை ஒன்றும் பாக்கி இல்லை அப்படின்னா தைரியமாக இருக்கலாம் திருட நிச்சயா மையர்பித்த மனோபுத்தி அனைத்தும் என்னிடத்தில் அர்ப்பணம் பண்ணினவனாக இருப்பதுனாலே மத்பக்தகா சமயப்பிரியகா இதுதான் இது ஒரு உயர்ந்த பக்தி இதற்குத்தான் ஆத்ம நிவேதன பக்தி அப்படின்னு பேர் அப்படி இதை இதை மனசில் வச்சுண்டு நாம் கர்மாக்களை பண்ணணும் இந்த கர்மாக்கள்லாம் நமக்கு துக்கத்தை தானே கொடுக்கறது சிரமத்தை கொடுக்கறது எண்ணம் நமக்கு வரக்கூடாது இதெல்லாம் ஈஸ்வரனுடைய உத்தரவு பகவானுடைய ஆக்ஞை பகவான் ஒரு காரியம் நமக்கு செய்ய சொல்லி சொல்லியிருக்கார் அப்படின்னா அவர் சொன்ன காரியத்தை செய்யறது தான் நம்முடைய கடமை அதுதான் பகவானுக்கு பிடிக்கும் அப்படி செய்யணும் எந்த கர்மாவை பண்ணினாலும் ஈஸ்வர புத்தியாக பண்ணணும் பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணக்கூடியதான புத்தியோடு செய்யணும் அதுதான் நம்முடைய மகர்ஷிகள் சொல்கிற பொழுது மந்திர மத்தியே விஷ்ணோஸ்மரணபூர்வகம் எத்கிஞ்சித் கிரியத்தே கர்மா தற்கர்ம சபலம் பவேது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது எந்த மந்திரங்கள் சொன்னாலும் எந்த கிரியைகள் பண்ணினாலும் முதல்லையும் கடைசியிலையும் பகவானுடைய நாமாவை சொல்லி சொல்லி பண்ணணும் அதில் ஏ ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா எத்கிஞ்சித் கிரியத்தே கர்மா தற்கர்ம சபலம் பவேது ஒரு சின்ன காரியம் பண்ணினாலும் பகவன் நாமாவை சொல்லி பண்ணுறதுன்னு வந்தால் அதற்கு பலன் ஜாஸ்தி மேலும் அதில் நாம் முன்ன பின்ன ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அது ரொம்ப உயர்ந்த பக்தி ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ர்த்ததானா பக்தாஸ்தே தீவமே பிரியாகா அப்படின்னு அந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார் பகவான் அப்படி நான் சொன்ன ரீதியில் யார் என்னிடத்தில் பக்தி பண்ணுறாலோ அவன்தான் பக்தன்னு பெயர் அத்தீவமே பிரியாகா எனக்கு மிகவும் பிடித்தவன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அப்படி பகவான் இடத்துல சர்வ சொத்தையும் பகவான் இடத்துல பண்ணி பக்தி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது